வரலாற்றுக்கு வருகிறோம் திருநாவுக்கரசும் ஏழாம் நூற்றாண்டிலும் எட்டாம் நூற்றாண்டில் சுந்தரமூர் சுவாமி மணிவாசகர் இவர்களுக்கு முன்னோ பின்னோ தெரியல அந்த மணிவாசகரும் இந்த நால்வர் பெருமக்கள் மட்டும் இந்த ஏழு எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் தொடங்கியால் இன்னைக்கு நம்முடைய சமயம் எங்கேயோ போயிடும் அந்த சமயத்தை மீண்டும் திருவாருடைய திருவருள் கொண்டு நிலைநாட்டிய பெருமக்கள் இந்த நால்வர்கள் மக்கள் நல்ல வரலாற்று உணர்வோடு வந்தாலும் சரி அருமையாக ஏ கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் சேரசோழ பாண்டியல் ஆண்டார்கள் அது நம்ம ஆட்கள் நம்ம மொழி நம்முடைய தெய்வம் நம்முடைய சமயப்பற்று உடையவங்க இரண்டாம் நூற்றாண்டு முடிவில் களப்பிரர் ஒரு ஆள் வந்தார் அட்ரஸ் இல்லாத ஆள் என தெரியாத ஆள் அன்னைக்கு அடித்த சாவுமணி நம்முடைய சமயத்துக்கு ஒரே இருண்ட காலம் வரலாற்று ஆசிரியர் மூணாம் நூற்றாண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக இருண்ட காலம் அன்னைக்கு தொடங்கினதான் நம்முடைய சமயத்துக்கு அழிவு மீண்டும் ரெண்டு மூணு ஆட்சி நான்கு ஐந்துல பல்லவர்கள் வந்தாங்க பல்லவர்கள் வந்தும் கூட அவங்க என்ன பண்ண சமண சமயத்தை தள்ளிவிட்டாங்க மகேந்திர பல்லவன் அப்படி எனவே நான்கு ஐந்து அந்த நூற்றாண்டுல மீண்டும் அந்த கலப்பிரன் இனந்தெரியாத பல்லவன் இனந்தெரிந்தாலும் எப்படி ஆக ரெண்டு பேரும் நமக்கு ஒண்ணும் சரியா இல்ல அதனால என்ன அது ஒரு நான்கு நூற்றாண்டு போச்சு அந்த நூற்றாண்டுலதான் நம்முடைய தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார்னு மாதிரி அம்மையார் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி பாடிய காலம் அந்த இரண்ட காலம்தான் நம்முடைய திருமூல திருமந்தர் மருளையது அந்த இரண்ட காலம்தான் ஆனா அவங்க அந்த நேரத்தில் தனக்கு தெரிந்ததை அப்படியே அறியாம பாடிய வச்சுட்டாங்க ரொம்ப அருமையா போச்சு ஆறாம் நூற்றாண்டு வந்தது மீண்டும் சோழர்கள் வந்தார்கள் சோழர்கள் வந்தா கொஞ்சம் பக்தி எல்லாம் குறைவா நல்ல வேலையா அப்பதான் மீண்டும் நம்முடைய ஏழாம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் என்ன நாவுக்கரசர் என்ன இவங்க வந்துட்டாங்க வந்ததுனால மீண்டும் கொடி கட்டி பறந்தது எங்க ஏழுல இருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு செயற்கலார் 13.... கொஞ்சம் தொய்வு சித்தாந்தம் தோண்டிட்டு பதிமூணுல சித்தாந்தம் தோன்றுச்சு நூல்கள் பதினாலு சித்தாந்தம் தோன்றுச்சு அவளை வந்து பதினாலுல படுத்தான் தமிழ எந்திரிக்கவே இல்லை பதினாலுல மீன் என்னது பாண்டி மன்னர்கள் இஸ்லாமிய ஆட்சிதான் வந்தது பாண்டி மன்னன் ஓடி ஓடி ஓடி தென்காசி வரைக்கும் ஓடுனா பதினால அவங்க வந்துட்டாங்க பதினாலு பதினஞ்சு பதினாறுல வீணர் ஆட்சி பதினேழுல கம்பேனியர் ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் போன நூற்றாண்டுல மெதுவாச்சும் நாம இருக்க ஆடு நமக்கு ஆனா இது நிக்கே இல்ல உரிமையா நேரு காலத்துல இந்தியா இமயமலையில ஒரு பகுதி நான் கொடுத்தார் மகவன் தான் கச்சத்தீவை கொடுத்துட்டது ஒவ்வொன்னா கொடுக்கற ஆளா இருக்க தவிர வைக்கிற ஆளா இல்லீங்களா வைக்கிற ஆளா இல்ல இப்ப காஷ்மீர் இருக்குது இருக்கு முரு பிரார்த்தனை பண்ணுவோம் இப்படி போன காலமா போச்சு நம்முடைய நால்வர் பெருமக்கள் வந்த நூற்றாண்டு இன்றே இந்த அளவுக்கு நம்முடைய திருமுறைகளோ சித்தாந்த சத்திரமோ சைவமோ வளர்ந்திராது இத்தனை கோயில்கள் நாட்டிலே இருக்கவும் இருக்காது ஆதலால் தான் அந்த நால்வர் நால்வர் நால்வர் உயிரிழக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவள் செய்த அருமையான தொண்டு அந்த நால்வரில் ஒருவர் திருநாவுக்கரசர் எடுத்துல பெருமான் உள்ள நுழையும் போதே சேக்கிளார் மேல அவ்வளவு எவர் பாடி இருந்தாலும் இருக்கார் ராஜபெருமானுடைய திருவர் அதனால அருமையாக இவருடைய முழுமையான பெயரை சொல்லுகிறார் எங்கே தொடக்கத்தில் கேள்வி கேட்கறது அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாற்றில் அந்த நாயன்மாருடைய முழு பெயரை முதல் முதல் சொல்லி தொடங்குகின்ற புராணங்கள் எத்தனை முதல் முதல் சொல்லி தொடங்குகின்ற புராணங்கள் எத்தனை ஒன்னு திருநாவுக்கரசு இன்னொன்னு உண்டு எது அடுத்த மாசம் வைக்காமல் நடிக்கலாம் அடுத்த வாரம் பாருங்க அவ்வ அடுத்த ஒரு நாயன்மாருடைய திருப்பெயரை முதல் முதலாக முடிந்து அவர் வரலாற்றை தொடங்குவது தொடங்குகிறார் வரலாறு ஒரே ஒருவர் தான் உண்டு அவர் யார் அடுத்த திங்கள் எங்க முதலிடத்தில் தொடங்கும் போதே பிள்ளையார் என்ன திருநாவுக்கரசுவாளர் திருத்தொண்டின் நெறிவாழ என்று அப்படி திருநாவுக்கரசு பெயர் அப்படியே சொல்லி சுவைக்கிறார் இது போல அந்த நாயன்மாரை சொல்லி அந்த வரலாறு தொடங்கணும் சிவ சிவ பெரிய சொல்லாதுங்க அடுத்த மாசமே வச்சு அதுல என்ன ஒரு பெரிய பிகு இல்ல எண்ணி நினைப்பொண்டின் தொண்டு சொன்ன பொதுவா மக்கள் தொண்டு திருத்தொண்டு செய்கிற தொண்டு தொண்டு என்பது தப்பு இல்லை மக்களுக்கு மக்கர் தொண்டேசன் தொண்டு ஆரம்பிக்கிறாங்க மக்கள் மகேசன் தொண்டு எப்ப தெரியுமில்ல செய்யற ஆளும் இது மகேசனுக்கு தான் செய்யறேன்னு நினைக்கணும் சாப்பிடற ஆளு எனக்கெல்லாம் இந்த பெருமை எல்லாம் என் உள்ளத்துல இருக்கிற ஆண்டவனுக்கு நினைக்கணும் நினைச்சா மகேசன் தொண்டு இல்லைன்னா மக்கு தொண்டு அர்த்தம் போடுறவங்களே நினைக்கணும் மகேஸ்வர பூஜை செய்யறோம் மகேஸ்வர பூஜைன்னு என்ன அர்த்தம் அங்க சாப்பிடுகிற அடியவர்களை மகேஸ்வரராகவே கருதணும் பெருமானாகவே கருதணும் அந்த திருத்தொண்டு என்பது திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ திருநாவுக்கரசுடைய வளர திருத்தொண்டு வளர திருத்தொண்டுன்னா அது வினைத்தொகை இலக்கணம் வேணும் இலக்கணம் இருந்ததுன்னா இந்த சொல்லினுடைய ஆட்சியை இன்னும் நல்லா சுவைக்கலாம் வேற ஒண்ணும் போரல்ல வளர்ந்த தொண்டு வளர்த்த தொண்டு சொன்னா வளர்த்த ஒரு காலத்துல வளர்த்தினார் இன்னைக்கு அவர் இல்லை அவரு போறோம் வளர்கின்ற வளரும் தொண்டு பின்னால வளரும் அத மூன்று காலத்துக்கும் வச்சுக்கலாம் வளர்ந்த திருத்தொண்டு வளர்கின்ற திருத்தொண்டு இன்னும் வளரும் திருத்தொண்டு வினைத்தோய வச்சான் அது நினைக்கிறேன் எனவே இதுல சாப்பாடு அதனால இதெல்லாம் இருபது ஆண்டுக்கு முன்னாள் தமிழ் ஆசிரியர் சேர்ந்து பேசினாங்க பருமாறவங்களும் அந்த வைக்கோக உதாரணமே வரல போல இருக்காங்க அவரு திருப்பனந்த வந்துட்டு திருப்பனந்தால் வந்து அவரு துறவு புனாத ரொம்ப பற்றா இருப்பார் மூர்த்தி மூர்த்தி மூர்த்தி முழு பேரோட சொல்ல மாட்டார் ஏன்னா அந்த இலக்கணம் எல்லாம் வெளியிட்டதுனால அவருக்கு அவ்வளவு பெரிய மூர்த்தி மூர்த்தி மூர்த்தியா இருந்தார் திருநாள் கோயில்ல பேச்சு அவருக்கு முடிஞ்சது முடிய உடனே அந்த கேஷியர் என்ன பண்ணார்னா அவருக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்ப அவர் தருவாரு நாங்க சொன்ன பேச்சாளர் வந்திருக்காரு அவருக்கு உணவு கொடுங்க நாங்கெல்லாம் உள்ளூர்காரங்க அப்படி பண்ணுவோம் உள்ளூர்காரங்க வர்றோம் ஆமா ஒரு நாள் சாப்பிடக்கூடாத நீங்க செஞ்சடைய பேர் சாப்பாட்ட வாங்கையா அப்படின்ட்டு நல்லா அவர் பக்தர் உட்காந்தா தோசை வைக்கப்பட்டது பச்சா தோசையில ஒரே உப்பு இவர் சாப்பிடற எப்படி உள்ள ஒரே உப்பு போகணும் கஷ்டமில்ல அதனால என்ன மூர்த்தியார் அது பெரிது மிக்க இருக்கிறது அது பெரிது மிக்க இருக்கிறது ஆமா என்ன செய்யறது சும்மா இது சாப்பிடுவாங்க நம்ம எனக்குல போய் வேற சாப்பிடலாம் இல்ல வீட்டுக்கு போடுவோம்னு சொன்ன அவர் கவனிச்சுட்டு இருக்கும் அந்த அவர் நல்லா பழைய மாதிரி பாடம் படிச்ச வருவதுங்க அந்த கேஷியர் என்ன ஐயா அந்த அது பெரிது மிக்க இருக்கிறது அது பெரிது என்ன கேட்டார் அதான் ஒண்ணுமில்ல சும்மா சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்க திருக்குறள் அது கணவனுக்கும் மனைவிக்கும் கேட்டா உப்பு போற அளவுக்கு தான் இருக்கணும் ஏன் உப்பு இல்ல சரி இருக்காது ஒரேடியா போட்டாலும் சரி இருக்காது எப்படி இருக்கணும் அந்த ஊழல் வந்ததுன்னு சொன்னா அப்படி கொஞ்சம் படியும் என்றால் முடியாது முடியும் என்றால் படியாது அத்தனை வேறு தான் அகராதையும் வேறுதான் சினிமா பாட்டு பாத்தீங்களா ஏன் நாற்பது ஆண்டா மீச முடிச்ச பிள்ளைகளிட்ட பழகணுமா வந்த வேணும் போது அது அந்த புலவிங்கிறது எப்படின்னா கொஞ்ச நேரம் இருக்கணும் இருந்துட்டு உடனே சரி அப்படின்னு ரெண்டு பேர் அப்படியே அது அந்த மரந்தோம் அது எது போல உப்பு போல திரு கொள்வது உப்புமை மனை அந்த உடாது அது சிறு மிக்க நிலவழ அந்த புலவிய ஒரு மணி நேரம் நீடிக்க குடும்பம் கூட குடிச்சு அது போல உப்ப நீ நிறைய பொறுத்து வச்சுட்டேன்னா வாயில வைக்க முடியாது அந்த குரல் இவர் என்ன சொல்ற அது பெரி சிறிது மிக்க ஒரு அரை மணி நேரம் பேசுனா ஒரு திருக்குறள் ஏதேனும் தொல்காப்பியம் ஏதேனும் ஒரு கந்தபுராணம் ஏதேனும் ஒரு பாரதியார்ப்பாடம் பேசினா அப்படித்தான் அதனாலதான் ஓப்ப தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவரத்துறையிலும் எல்ல உலகத்தை பத்தி மற்றதை பத்தி பேசிட்டு இருந்த அப்பலவரா ஒவ்வொரு மரங்கள் ஒவ்வொரு விதத்தில் உயர்ந்திருக்கலாம் பொருளால் உயர்ந்திருக்கலாம் நிலபலங்களால் உயர்ந்திருக்கலாம் அரசியல் செல்வாக்கால் அரசியல் செல்வாக்கிறது அவருக்கே பிறந்தது அரசியல் செல்வாக்கால் உயர்ந்திருக்கலாம் ஆனால் உயர்ந்தது என்று ஒரு பீடம் இருக்கும் என்றால் அது இன்றைய தொண்டை மண்டல ஆதீனம் ஆதினமே என்றார் போட்டார் அவர் தான் சொன்னார் புலமையாலது என்ன மேல அவரு நல்லா மேலப்பட்டு இறக்கணும் அப்படியே அருமையா இருக்கும் அதுபோல இலக்கியம் சமயம் மூணுலயும் நல்லா படிச்சுவார் என்னமோ எனவே இந்த மாதிரி வளர் பெருத்தொண்டு அதுக்காக சொன்ன வினைத்தொகை ஊறுகாய் மாதிரி இது அன்றும் வளர்ந்த திருத்தொண்டு இன்றும் அவருடைய பாவினாலே நான்கு இந்த ஆறாம் திருமுறையினாலே இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிற திருத்தொண்டு இன்னும் மேலும் வளர்கின்ற திருத்தொண்டுவா நாமார்க்கும் குடியல்லோம் நமனையெஞ்சோம் என்று சொல்கின்ற இந்த பெருமிதம் உண்மையிலேயே ஒரு சிவனடியாராயிருந்தால் அது இன்னைக்கு வரும் நாளை வரும் என்றும் அதுபோல போல திருப்பணி என்று சொன்ன அவர் தான் தொடங்கி வைத்தது அன்றும் வளர்ந்தது கடந்த காலத்திலும் வளர்ந்தது இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்க அதனால யாருக்கு போனாலும் உழவார திருப்பணி ஒன்னு இருக்குமான நிச்சயமா யார் அவர் செய்த தொண்டு அதனால்தான் திருநாவுக்கரசு வளர்த்து திருத்தொண்டின் நெறிவாழ அவர் வளர்த்த வளர்கின்ற இனி வளர வேண்டிய அப்படிப்பட்ட அருமையான திருத்த அவர் யார் என்பது அவருடைய மெய்யுணர்வு தவம் என்பது அவர் செய்த தவம் இடையில ஒரு முப்பது ஆண்டு அங்க போனாலும் கூட மீண்டும் நல்ல வேலையா வந்துட்டார் வாராமல் இருந்தால் நமக்கு நான்காம் திருமுறையோ ஐந்தாம் திருமுறையோ ஆறாம் திருமுறையோ ஆனால் அந்த மாதிரி அவர் மீண்டு வருவதற்கு காரணம் இறைவன் திருவருள் என்பதாக கூட அக்கா செய்த பெரிய தொன்று தம்பி தன்னை விட்டு போனதில் இருந்து தம்பி வர்ற வரைக்கும் அப்படியே பெருமாணத்தில் விண்ணப்பம் செய்து செய்து செய்து அதனால் தான் ஒரு பாட்டில் எம்மையாலே யானும் உலக அக்கா மட்டும் ஒண்ணு இல்லைன்னா இந்த மாதிரி புனிதா போயிருப்பேன் எம்மை யாரில்லை எங்க அக்கா மட்டும் ஒருத்தர் இல்லை என்ன எமக்கினி யார் அதனால எம்மை வளர்த்ததே தமக்கை அதனால அங்கிருந்து வந்தவுடனே திருநீருக்கு நாற்பது ஆண்டு பூசாத திருநீர் முத முதல் எங்க பூசினது அக்கா கொடுத்த நீர் திருவாளன் திருநீரு திலகபதியாரளிப்ப இப்ப கொடுத்த நேரம் எந்த நேரம் தெரியுமா அதெல்லாம் பின்னால் வரப்போகுது என்ன திறகவதியா படிச்சிருந்த தெரியல விடிய காலம் இப்படி காலம் சரியா நாலு ஐம்பது அல்லது நாலு நாற்பத்தி அஞ்சு அப்படிதான் யார் கொடுத்த திருநீர் திலக என் சத்தியம் திருவாளன் திருநீர் திலகவதி யாரிப்பெருவாழ்வந்தது என்று சொன்னால் எங்க அக்காங் மட்டும் அது அந்த பாட்டு படிக்கும் போது நினைச்சிருப்பார் எம்மையாரில் யானும் வே நடை எம்மை யாரும் இது செய்ய வல்லரே எங்க அக்கா தவறு வேற யாரு முடியும் என்றெல்லாம் சொல்லி இயங்காருன்னா அதனாலதான் பெருமானு நினைக்கின்ற பொழுது கூட அப்ப நீ அம்மை நீ என்ன சொல்றேன் அன்புடைய மாமனும் மாமியும் நீப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரும் நீணவும் விப்பணவும் தோற்றுவாயினி துணையாயன் நெஞ்சம் துறப்பிப்பாயி இப்பொன்னி இம்மணினி இம்முத்துணி இறைவன் நீரூர் செல்வ இது பின்னால பாண்டது முத முத பாண்ணது அந்த நான்கு தண்டனை கொடுத்து அந்த நாலு தண்டையில் மீண்டு வரோ திருப்பாதிரி புரியவர் அப்படி கரையேறுகிறார் கரையேறுகின்ற பொழுதே பெருமானி பார்க்கிறார் பெருமானியை யார பாக்கிறேன் ஈன்றாளுமாய் எங்க எனக்கு எந்த யுமாய் எங்க அப்பாவாக உடன் தோன்பரா உலகம் படைத்து உகந்தான் என் மனத்துள் இருக்கையே என்றான் யார் சாமி இமை அன்பன் எந்தூர் கார்டு சாமி திருப்பா திருப்புலியூர் எங்க இருந்தார் சாமி தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கு திருமணிக்கிற பொருள் கீங்களா வேண்டாங்க நல்லாவே வளர்ந்துதான் அருமையா விளங்குத ஈண்டாடுமாய் பெத்தமாவுமாய் அல்லமா எனக்கு எந்தையுமா எனக்கு எங்க அப்பாவுமாய் உடன் தொண்டின் உடன் பெற பாய் ஒரு சொல்லுமா அழகா விளங்குதே விளங்குதான் இரு தொண்டின் நெறிவாள வரிஞானத்தவ முனிவர் பேர் என்ன வாகீசர் வாகீசர் என்பது அந்த நாவுக்கர் என்பதுக்கு நேர் வடசு வாக்கு ஈசர் தலை நாவுக்கு அரசர் அதான் நாவரசர் என்னும் பொறுக்கும் அது வடசொல் இது தமிழ்ச்சுவாசர் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் ஐயா நீங்க என்ன சொல்ல போறீங்க திருநாவுக்கரசர் வரலாறு சொல்லல சிவசிவாரு அந்த திருநாவுக்கரச சீர்மையை நான் வளர்க்க போறேன் அந்த சீர்மையைத்தான் சொல்ல போறேன் ஞாபகலாமா எனக்கு என்ன தெரியும் பெருநாமீர் பரவல் உருகின்றேன் அந்த பெயரே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்று நான் அதையே சொல்லி வருகிறேன் அப்புறம் பார்த்தார் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசரை பத்தி அடியுன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன் அது திருநா இங்கிட்ட இருக்கிறது ஒரு நாக்குல அந்திருநாக்க சொல்ல முடியுமா தெரியாது என் மதத்தன சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னா உணராதேன் அந்த திருநாவுக்கரசையை இந்த ஒரு நாக்கினால் சொல்வதற்கு முடியாது அப்படியாது தியார்த்தனாதான் நான் இதை தொடங்குறேன் சுவாமிங்கிறது அவையடகம் அவையடகம் இப்படி அவர் சொல்லிவிட்டா நாம திருநாவுக்கரசு எனக்கு திருநாவுக்கரசு போறாதீங்க ஏன் அவரே ஒரு நாவுக்கு செய்ய ஒன்னா உணராதே இந்த ஒரு நாக்குனால சொல்ல முடியாது என்றார் யாரே சேர்க்கிறாரு நாம ஊருகாய் ஜாப்பான நாக்க சொல்ல முடியுமே சிவஜிவ முடியாது இப்படி ஒரு நாக்கு செய்ய ஒன்னாமை உணராதேன் வரும் என்பி துகளில்ல நன்மை உட்கத்தின் நலஞ்சிறந்த குடிமல்ஹி இதே பொழுது நேரில் எங்கே அடைக்கிறோம் திருமணிப்பாடி நாட்டிற்கு அழைக்கிறோம் திருமணிப்பாடி நாடு என்பது தென்னார்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதி இந்த பண்டுட்டி திருவாமூர் அல்ல இது மாறுக்கிற பகுதிகளெல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி இருந்தே அதுதான் திருமணிப்பாடி நாடுன்னு அந்த காலத்துல பேர் இருந்து இப்பொழுது நாம் இங்கே திருமணிப்பாடி நாட்டுக்கு பண்டுட்டில இறங்குறோம் இறங்கி புறப்படுப்போம் அது எப்படி இருக்குமா அந்த நாடு தொன்மை முறை வறு மண்ணின் துகள் இல்லா அண்மை நிலை ஒழுக்கத்தின் நலஞ்சிறந்த குடி நீங்க அந்த திருமணிப்பாடி நாட்டுல ஏதேனும் அழுக்குன்னு இருந்ததுன்னா இந்த மண்ணில் இருக்கிற அழுக்கு தான் இருக்கும் அங்கே வாழுகிற மக்களிடத்தில் அந்த அழுக்குங்கறதே மூச்சு பெரியாது அழுக்கே இருக்கு அப்படிப்பட்ட ஒழுக்கம் திருமனைப்பாடி நாட்டு சென்னி மாதிரி புனிவாளிமாட செழும்பதிகள் இது ஒழுக்கத்தில் அப்படி உயர்வு செல்வத்தில் என்னடாடா அங்க இந்த குடிசை வீடே கிடையாது என்ன எல்லாம் அஞ்சாவது மாடி ஏழாவது மாடி எட்டாவது மாடி செல்வ நெடுமாடம் சென்று சேனி செல்லும் அதிதோய செல்லும் உயர்கின்ற செல்வர் வாழ் திருமனைப்பாடிதான் ஞானசம்பந்தர் வாக்கு எழுத்துவோமே எனவே அப்படி செல்வந்த குடிகள் எல்லாம் இருக்க முடியாது ஒரு பக்கம் நல்ல ஒழுக்கம் இன்னொரு பக்கம் நல்ல செல்வம் இருக்கு நல்ல ஒழுக்கம் இருந்தாலும் வாழணும்னா செல்வம் வேணும் ஏன் திருவள்ளுவர் அருளியிலாருக்கு அவ்வுலகம் இல்லை எப்பா அந்த அருள் அருள் எந்த ஒன்று சொன்னா அந்த உலகம் இல்லை வாழ முடியாரு அது உலகத்தான் அருள் இல்லா ஒரு நிமிஷம் கூட திருவள்ளூர்ல இவன் சொல்றாங்க இந்த புண்ணியவான்கள் திருவள்ளூர் கடவுள் அவ்வுலகம் என்பது எவ்வுலகம் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறார் அமெரிக்காவா ரஷ்யாவா சைனாவா எதுப்பா எது அவ்வுலகம் என்பது பொருள் இல்லையானால் இந்த உலகம் இல்லைங்கிறவங்களுக்கு பெரியதல்லவா பெரிசாமி அதுபோலத்தான் அந்த உலகம் நாங்க சொல்றது அருள் இல்லைன்னா போக முடியாதுன்றது அந்த என்பது எது ர அமெரிக்காவா ரஷ்யா அமெரிக்காவா இருந்ததுன்னா அதுக்கு பொருள் இருந்தா போயிடலாமே அருள் வேண்டியது இல்லையே இவருமே அருள் இல்லா இருக்கு ரஷ்யா அமெரிக்கா எல்லாம் போனது தானே போயிட்டு வரல வந்து ஒரு ரெண்டு மணி கொடுத்துறான் மே நாடு போய் வந்து பார்த்துட்டு பொள்ளாச்சிக்கு தித்தி வந்துட்டு போற மாதிரி அப்படி இருக்கு இல்லையே அப்போ நமக்கு மேலே ஒருவனடா ஆனா நாலு தெரிந்த தலைவனவர் நமக்கு மேலே ஒரு உலகம் அடா அந்த உலகம் அடைவதற்குத்தான் இந்த சமயம் இருக்கிறது என்பது தெரியுது அதனால ஐயா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க நனி திருவள்ளூருக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சும்மா மக்கள் என்ன பண்றது அதனால் சென்னி மாதிரி புனைய புனைய வளர் மணி மாறச் செழும்பதிகள் மண்ணி நிறைந்து உளது திருமுனைப்பாடி வள நாடு எனவே ஒரு மருங்கு நல்ல அருளும் இன்னொரு மருங்கு நல்ல பொருளும் உடைய நாடாக திருமுனைப்பாடி நாடு இருந்தது என்ற புனப்பண்ணை மணியினொடும் புறவில் நரும் புது மலரும் கனப்பெண்ணின் திரை சுமந்து கரை மருங்கு வெறும் பகட்பெரும் பகட்டே இனப்பண்ணை உழும்பண்ணை எரிந்து உலவி எவ்வுலகம் பணப்பெண்ண வரும் பெண்ணை பெருகும் ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா இரண்டு இருக்கணும் நல்ல நீர்வளம் இருக்கணும் நீர்வளம் அங்கே அருமையாக பெண்ணை நதி பெண்ணை நதி பாரதிப்பாளர் வந்தால் கடவுள் பட்டு உடையாள் காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர்வ இகை பொருளை நதி போக்களை தமிழ்நாட்டில் காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை சொல்லும் போது மட்டும் தமிழ் கண்டாதோர் வைகை நதி தமிழை கண்ட நதியா வைகை நதி எந்த தமிழ் கண்டதுப்பா யார் தமிழ் கண்டது யார் தமிழை கண்டது வைகை நதி ஞான சம்பந்த தமிழை கண்டது போற போக்களை அற்றது சின்னமாக வாக்கில நதிய தான் சொல்ற தமிழ்நாட்டு நதியோட போகும்போதே அந்த அந்த பற்று உள்ளத்துல இருக்கிறதுனால தமிழ் கண்டது யாருடைய தமிழ் ஞான தமிழ் என்ன பாட்டு வாழ்க அந்த வானவர் ஆனும் வீழ்க தன் புகல் ஓங்குகே ஆழ்க எல்லாம் அறநாம சூழ்க வையும் உயர்தீர்கவி இந்த அறியான தமிழை கண்டது வைகணி தமிழ் கண்டதொருவ இப்போ நெனவி இந்த ஒரு பதியத்துக்குத்தான் நாற்பது பாட்டு உரை செய்ய நம்முடைய சேக்கலர் இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு நாலு பாட்டு உரை செய்யறது இதெல்லாம் இப்ப என்னென்ன பேசுறாங்க நம்ம கூட வந்துருக்குல்ல இவன் என்னமா பேசின இந்த துறையில் இருந்துகிட்டு இந்த குடி ஒன்று ஒரு பெரியவர் எழுதியிருக்காரு வானவராணம்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 आग लगा दी है